வாக்குரிமை அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பின்லாந்தில் உள்ள யூதர்கள் முழு குடியுரிமையை பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம்ஜிஆர் கொலை முயற்சி நடிகர் எம் அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரனை துப்பாக்கியால் சுட்டு படுகாயப்படுத்தினர்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 இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் மினா நகரில் சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்ச்சியின் போது இடம்பெற்ற நெரிசலில் செக்கி 44 இந்தியர்கள் உட்பட முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் இரண்டாயிரத்தி ஒன்று இசடட் 57 என்ற குறுங்கோல் புதன் கிரகத்திற்கு 55 லட்சம் கிலோமீட்டர் அருகே கடந்து பறந்து சென்றது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி அன்று லோனியாஸ் ஆய்வு குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்ட குறுங்கோல் இதுவாகும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஃப்ளோரிடாவின் கென்னடி ஏவுதலத்திலிருந்து போயிங் டெல்டா இரண்டு என்ற விண்கலத்தை 133 மில்லியன் மைலுக்கு அப்பால் சூரியனை சுற்றியபடியே பூமியை நெருங்கி வரும் டெம்பல் ஒன்று என்ற வால்மீனை குறிவைத்து நாசா ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பால் ஹேர்மன் முள்ளர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகேஷ் யோகி இந்திய ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சி ராமச்சந்திரா இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டாமினிக் வில்கின் அமெரிக்க கூடைப்பந்து ஆட்டக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரியங்கா காந்தி இந்திய அரசியல்வாதி இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அகதா கிறிஸ்டி ஆங்கில எழுத்தாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு வி ஆர் நெடுஞ்செழியன் தமிழக அரசியல் தலைவர் இரண்டாயிரத்தி ஆண்டு அன்புமணி ஈழத்து எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் தான்சானியா சான்சிபார் புரட்சி நாள் இந்தியாவில் தேசிய இளைஞர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே